ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமக்கு ஜாத்தீ உபே சுகத்துஷாஜலீக்கிருஷ்ணர் கர்மோகத்தினுடையஸ் நேச்சர் ஆஃப் Karma Yoga, அப்படின்னு சொல்லலாம் அதைத்தான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் நாப்பத்தேழு நாப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது ஸ்லோகத்தில் கர்மத்தை எப்படி செஞ்சா அது கர்ம யோகமாகும் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணியிருக்கார் கடைசியா சொன்னார் பலன விரும்புகிறவன் கிருப்பணன் சொன்னார் கிருப்பணன்னா மோக்ஷமே கிடைக்கிற போது பிறவிகளை கொடுக்கக்கூடிய வுகன விரும்புகிற மேலான பேரின்பத்தை தரக்கூடிய மோக் இருக்கும் பொழுது அதற்கு எதிரான சிறு இன்பங்களை கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களை விரும்புகிறவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது அதனுடைய கருத்து இப்ப ஐம்பதாவது பகவான் கர்மயோகத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றார் ஹே அர்ஜுனா இக இந்த உலகத்தில் அல்லது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் புத்தியுக்தகா அப்படின்னு சொன்னால் கர்மயோகத்தோடு தன்னை இணைத்துக்கொண்டவன் சமத்துவ புத்தியுக்தகா கர்ம பலனில் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் சித்தசுத்திங்கிற பலனில் கூட அது எப்போ வரதோ வரட்டும் நான் பொறுப்பாக செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடியவன் சுகிருத்துஷ்கிருத்தே உபே ஜஹாதி இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சுகிருத்தம் துஷ்கிருத்தம்னு சொன்ன புண்ணியம் பாபம் ஜகாதி புண்ணிய பாபத்தை ஜெயித்து விடுகிறான் புண்ணிய பாபத்தின் பலனாகிய இன்பத் துன்பங்களை வெற்றி கொள்கிறான் என்றும் அர்த்தம் பண்ணலாம் அவனுக்கு சம்சாரம் நீங்கி விடுகிறது மறுபிறவி இல்லை உடல் பற்று உலகப்பற்று இவற்றிலிருந்து அவன் விடுபடுகிறான் ஞானத்தின் வாயிலாக என்று பொருள் சுகிருத்துஷ்கிருத்தே உபே ஜகாதி புண்ணியபாபம் இரண்டையும் அவன் ஜெயித்து விடுகிறான் தஸ்மாத் எனவே ஏன்னா புண்ணிய பாபத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்திய இந்த சமத்துவ புத்தி யோகமான கர்மயோகம் கொடுக்கிறது எனவே தஸ்மாத்து யோகாய யுஜ்யஸ்வ நீ யோகத்தில் உன்னை இணைத்துக்கொள் அங்க புத்தவு சரணம் அன்விச்சா சொன்ன சமத்துவ புத்தியில் சரணாகி பண்ணுன இங்க என்ன சொல்கிறார் யோகா யுஜஸ்வ யோகத்தின் பொருட்டு உன்னை இணைத்துக்கொள் அடுத்தது ஒரு கருத்து சொல்றார் யோக கர்மசு கௌசலம் கர்மசு யோகஹா கௌசலம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு கருத்து அதாவது பந்தப்படுத்துற கர்மத்தை மோட்சத்துக்கு சாதனமா மாத்தக்கூடிய ஒரு மனோபாவங்கிறது அதுதான் யோகா அது கௌசலம் சாமர்த்தியமானதுன்னு அர்த்தம் முள்ளை வச்சே முள்ளை எடுக்கிறதுனால கர்மத்தை கொண்டே கர்மத்திலேருந்து விடுபடுறது செயலை கொண்டே செயல் இருந்து விடுபடுறது தான் யோகம் ஆக இந்த யோக புத்தியானது சாமர்த்தியமாகும் சாமர்த்தியமாகும்னா என்ன அர்த்தம் பந்தத்துக்கு காரணமான கர்மத்தை மோட்சத்துக்கு சாதனமா என்று சொல்லி கர்மயோகத்தை புகழவும் செய்கிறார் கர்மயோகத்தினுடைய பலனையும் சொல்லியிருக்கார் கர்மயோகத்தினுடைய பலன் புண்ணிய பாப நிவத்தி கர்மயோகத்தினுடைய பெருமை பந்த ஹேத்துவான கர்மத்தை மோக்ஷேதுவாக மாற்றுவது இந்த இரண்டு விஷயங்களும் இந்த ஸ்லோகத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது மேலும் உள்ள நாளைக்கு அர்த்தம் பார்க்கலாம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் ஹரிஓம்